அசத்தமிரீஸ்வரம் அப்பூத்தியாத்துக்க இந்த ஸ்லோகத்தில் இன்னும் அது மாத்திரம் இல்லை இவன் அக்கரம் பண்ணுறது மாத்திரம் இல்லை ஊரில் இருக்க அத்தனை பேரும் அயோக்கியம்மா இவன் இவன் அயோ இவன் வந்து தகுதி இல்லாதவங்கிற விஷயத்தில் இல்லை எல்லாம் அத்தனை பேரும் அயோக்கியப்பைய ஊர் முழுக்க இவன் நல்லன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா எல்லாம் வேஷம் போடுறாங்க அப்படிம்பான் நல்லவனை கூட கெட்டவனாக பேசுவான் அசத்தியம் ஒருத்தங்கூட நேர்மையானவன் கிடையாது சார் இன்க்ளூடிங் மை அப்படி சொல்லிட்டான்னா பரவாயில்லை நான் மாத்திரம் நேர்மை இல்லாத நினைக்கிறீங்களே இப்போ யாரையோ ஒருத்தரை பிடிச்சிட்டு நிறைய ரூபாய் எடுத்துட்டாங்க அவர் என்னமா கத்துறாருங்கிறீங்க ஆமாம் நான் அதெல்லாம் சொல்லலை அவரை பிடிச்ச எடுத்துட்டாங்க ஆனால் அவர் என்னமா கத்துறார் அவன் சரி இல்லை இவன் சரியில்லை நான் மாத்திரம் தானே பண்ணிட்டேன் எல்லாரும் பண்ணலையே அவனை ஏன் பிடிக்கல இவனை ஏன் பிடிக்கலேன்னு கத்துறார் அசத்தியம் அப்பிரதிஷ்டம் அப்பிரதிஷ்டம்னா இந்த பாருங்கள் இந்த தர்மம் தர்மங்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது இந்த அப்பிரதிஷ்டம்னா என்ன தர்ம அதர்ம பிரதிஷ்டா வியவஸ்தா ஹேத்து வித்தியே தெ இந்த பாருங்கள் யாருங்க சட்டத்தை மதிக்கிற சும்மா சட்டம்ங்கிறதுலாம் பேருக்கு எவனும் சட்டத்தை மதிக்கிறது இல்லை நீதிபதியே மதிக்கிறது கிடையாது அப்படி இருக்கிறப்போ சட்டம் என்ன வேண்டியிருக்கு சட்டம் சும்மா ஏமாத்துறது அப்படின்னு சொல்கிறான் பாருங்கள் அதுக்கு பேர் தான் அப்பிரதிஷ்டம் இந்த வாழ்க்கையில் சும்மா சட்டமெல்லாம் ஒப்புக்குதாங்க சார் எல்லாம் இன்னொருத்தனை அடி ஒருத்தனை ஒருத்தன் அடித்து பிடிச்சி வாழ்கிறதுக்கு தான் சட்டம் வச்சுருக்கான் நாட்டில் அத்தனை பேரும் பொய்யர்கள் அத்தனை பேரும் ஒழுக்கம் இல்லாதவர்கள் அப்பிரதிஷ்டம் தேகாகு இந்த உலக வாழ்க்கை இந்த பாபம் பண்ணினால் இந்த நரகத்துக்கு போவே புண்ணியம் பண்ணா சொர்க்கத்துக்கு போவேங்கிறதுலாம் சும்மா கதை ஏமாத்திரான் அப்படின்னு சொல்கிறான் இல்லையா அதுதான் இங்கே அப்புறத்து இஷ்டம்னு பேர் அதாவது தர்ம பிரதிஷ்டை கிடையாது அதுதான் அர்த்தம் தர்ம பிரதிஷ்டை என்பது ஒரு பம்மாத்து அப்படி சொல்லணும் பம்மாத்து இந்த பம்மாத்துக்கு என்ன அர்த்தம்னு கேட்காதிங்க போட்டிருப்பான் நம்ம இந்த கிரியா பப்ளிகேஷன்ஸை பதிப்போம்னு ஒன்று இருக்குது இந்த மாதிரி பம்மாத்துன்னா என்னென்னு அர்த்தம் போட்டிருக்காவே குண்டக்க மண்டக்கா அப்படின்னா என்ன அர்த்தம் கசமுசான்னா என்ன அர்த்தம் விழுறான் இல்லையா அதுக்கெல்லாம் அர்த்தம் போட்டிருக்கான் அது கான்டெக்ட்டை போட்டு குண்டக்கமண்டக்காங்கிறது எப்போ சொல்லணும் கசாம் ஹூஷான் என்ன அப்படிலாம் நம்ம வழக்கத்தில் பேசுகிறோம் இல்லையா அதெல்லாம் அதுக்கெல்லாம் ஒரு டிக்ஷனரி போட்டிருக்கான் நம்மள்கிட்ட எங்கள்கிட்ட இருக்கான்னு தெரியல எனக்கு அதனால் எதுக்கு சொல்கிறேன் அப்புறத்து இஷ்டம் நாடு வந்து சட்ட நாடு மக்கள் எல்லாம் வந்து சட்டத்துக்கு உட்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் சும்மா வேலை அதெல்லாம் ஒன்றும் யூஸ்லெஸ் அப்படிங்கிறது அதாவது மத மதரீதியான சட்டங்களும் சரி நாட்டில் இருக்கக்கூடிய மதசார்பற்ற சட்டங்களாக இருந்தாலும் சரி மதத்தை சார்ந்த சட்டங்களாக இருந்தாலும் சரி மத சார்ப இருந்தாலும் சரி எல்லா சட்டமும் சும்மா வே இன்னும் யூஸ் பிரயோஜனம் கிடையாது அவன் என்ன வல் என்னது வாழ்வான் பணபலம் மணி ஸ்பீக்ஸ் அப்படிங்கிறான் பணம் பேசுங்கிறான் கருவறை முதல் கல்லறை வரை சில்லறை பேசும் பணம் தான் பணம் பாதாளம் பாயும் ஈட்டி எட்டின வரைக்கும் பாயும் பணம்னா பணமும் ஆயத்திற்கும் எல்லாம் வச்சிருக்கோமே அப்புறம் அது மாத்திரம் இல்லை இந்த பாருங்க இந்த கடவுள்னு என்ன ஒன்று சொல்றான் பாருங்க அவனை எல்லாம் கூப்பிட்டு ஒரு குழியை தோண்டி புதைக்கணும் அனீஸ்வரம் ஆகு கடவுள் இல்லை என்பார்கள் இன்னைக்கு இன்னும் புதுச்சா இவர் ஏதோ க புதுசாக கண்டுபிடிச்சார் நினச்சிட்டு இருக்காங்க கடவுள் இல்லைன்னு அன்னையிலேருந்து இருக்குது கடவுளாவது தர்மம் ஆகுது புண்ணியமாவது பாபமாவது சொர்க்கம் ஆகுது நரகமாவது அண்ணன்க்கு என்ஜாய் பண்ணினோமா அது எவன் பணமாக இருந்தாண்ண எந்தால் எதாக இருந்தால் என்ன அடிபுடி வாங்கு இப்ப நிறைய இருக்குது இப்போ தான் ஆரம்பம் அபரஸ்பர சம்பூத்தம் கிமன் எத் காமஹைத்துக்கும் இது சொன்னதுக்கப்புறம் போய் நான் குளிக்க போகிறேன் நீங்களும் குளிக்கிறோமா இன்னும் கேட்டுக்காதீங்கோ அவங்க இஷ்டம் தண்ணீவாக தெளிச்சுக்கோங்க ஏன்னா தெரிஞ்சிருக்கோம் தெரிஞ்சுக்கணுமா இல்லையா கல்விங்கிறது ரெண்டு அம்சங்களை உடையது தவறானதை தவறு என்று தெரிந்து கொள்ள வேண்டும் சரியானதை சரி என்று தெரிந்து கொள்ள வேண்டும் தவறானதை பின்பற்றக்கூடாது சரியானதை பின்பற்ற வேண்டும் அதுக்கு பேர் தான் கல்வி தீமைகளை நீக்க வேண்டும் கல்ல வேண்டும் அறியாமையை கல்ல வேண்டும் அறியாமையின் விளைவாகிய தீய குணங்களை கல்லுதல் வேண்டும் நீக்கணும் அறியாமையை கல்லுதல் அறியாமையின் விளைவாகிய தீய குணங்களை கல்லுதல் இருந்தால் தானே கல்லுதல்னால் என்ன ரிமூவ் பண்ணுறது என்ன சொல்கிறான் ஏதோ கடவுள்தான் உலகத்தை படைச்சார்ன்னலாம் சொல்கிறான் பார்வதி பரமேஸ்வரன் அப்படிலாம் சொல்கிறான் அப்பா அம்மாவுக்கு இருக்கிற காமன் படைப்புக்கு காரணம் காமஹைத்துக்கம் கிமன்யத் காமஹை துக்கம் அபரஸ்பர சம்பூதம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கிற இனக்கவர்ச்சி பால் உணர்ச்சி அது மிருகத்துக்கு இருக்குது எல்லாத்துக்கும் இருக்குது அதனால்தான் படைப்பு நடந்துக்கிட்டு இருக்கே தவிர ஏதோ கடவுள் படைச்சார் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்களே சும்மா ஒன்றும் அதெல்லாம் கிடையாது சார் எல்லாம் சரியான நாஸ்திகவாதம் அங்கேயே சொல்லியிருக்கார் மோகாச ஆனால் பேராசை பிடிச்ச மெட்டீரியலிஸ்ட்டுக்கு வேறே சரி இருந்துட்டு போனால் சரி இதெல்லாம் சொல்லிவிட்டு எனக்கு பணமும் வேண்டாம் இதுவும் வேண்டான்ட்டான்னா பரவாயில்ல இந்த உலக சுகமும் வேண்டாம் எனக்கு இதுவும் வேண்டான்னுட்டான்னா தப்பு இல்லை ஆனால் அவன் நிறைய அனுபவிக்கணும்னு வேறு ஆசை இருக்கு அவனுக்கு மோகாஷா அவன் ஆசை அவனுக்கும் கெடுதல் எல்லாேருக்கும் வீணாக போப்பனான் வீணான ஆசைகள்னு அர்த்தம் வீணாக போவதற்கான ஆசைகள்ங்கிறார் அங்கே மோக கர்மானா மோக ஜானா விச்சேதசகா ஒன்பதாம் அத்தியாயத்தில் இராட்சசிம் ஆசூரீம்ச் பிரகிரும் மோகினிம் ஸ்ருத்த அபரஸ்பரம்னா ஒருத்தருக்கொருத்தர் புணர்வதால் கிமன்யத் காமஹைத்துக்கம் அபரஸ்பர சம்பூத்தம் கிமன்யத் காமஹைத்துக்கம் படைப்பு எல்லாமே இனக்கவர்ச்சியினாலும் பாலுணர்ச்சியினாலும் வெளிப்படுகின்றன